तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷ்வோத்தியேத்தாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமீத்பீந்திரோய்ணோர்மா பசியன் சைபாகிரோன மீண்டும் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுகிறார் யா இந்திரியைஹி அர்த்தானு கிரகித்வா அபி எவனொருவன் இந்திரியங்களால் இந்திரிய விஷயங்களை கிரகித்தாலும்கூட இந்திரியைஹி இந்திரியைஹினா இந்திரியங்களால் அர்த்தானு இந்திரிய விஷயங்களை கிரகித்வா அபி கிரகித்தாலும் கூட நத்வேஷ்டி அதை அத்தை வெறுக்கிறது இல்லை ந ஹ்ரிஷ்ய அதை குறித்து சந்தோஷப்படுறதும் இல்லை விருப்பு வெறுப்பு கிடையாதுன்னு அர்த்தம் எப்படி பகவான் கீதையில் ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச் சரன் ஆத்மவசை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதின்னு சொல்கிறார் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ லக்ஷணத்துக்குள்ளே வருகிறது ஆக யாரொருத்தன் ராகத்வேஷ வியுக்தைஹி இந்திரியைஹி ராகத்வேஷங்களால் விடுவிக்கப்பட்ட இந்திரியங்களை கொண்டு விஷயங்களில் சஞ்சரிக்கிறானோ ஆத்மாவுக்கு வசப்படுத்தப்பட்ட அந்த இந்திரியங்களை உடையவன் விதேயாத்மா அவனுக்கு மனசில் தெளிவு ஏற்படுறதுன்னு சொன்னார் பிரசாதம் மனசு ரொம்ப தெளிவாக ஒருமுகப்பட்ட மனசு தெளிவாக விஷயங்களை புரிஞ்சுக்கிற சக்தி உள்ள மனசாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் படும்படி அங்கே உபதேசம் பண்ணிருக்கார் அதே தான் இங்கேயும் சொல்கிறார் யா அர்த்தானு கிரகித்வா அப்பி ந துவேஷ்டி ந ஹிருஷ்ய துவேஷிக்கிறதும் இல்லை வெறுக்கிறதும் இல்லை விரும்புகிறதும் இல்லையோ அது மாத்திரம் இல்லை இதம் இந்த பிரபஞ்சத்தை இதம் ஜகத்து விஷ்ணோகோ மாயாம் விஷ்ணுவினுடைய மாயை என்று காண்கிறானோ பஷ்யன் இந்த ஜகத்தை விஷ்ணுவோட மாயையாக எவன் பார்க்கிறானோ சவை பாகவதோத்தம அவனன்றோ பாகவதர்களுள் உத்தமமானவன் இந்திரிய விஷயங்களை இந்திரியங்களால் கிரகிச்சாலும் கூட ராகத்வேஷம் இல்லாமல் இந்த ஜெகத்தை விஷ்ணுவோட மாயையினுடைய வெளிப்பாடு என்று எவன் காண்கிறானோ அவன் பாகவதோத்தமன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் பூஜ்யஸ்ரீ ஓம் மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்